அவர்கள் உரை நிகழ்த்திட நான் கேட்டேன் அப்பொழுது அல்லாஹாவை அஞ்சுங்கள் ஐந்து நேரமும் தொழுங்கள் உங்கள் தமலான் மாதத்தில் நோன்பு உங்களின்ரிய அதாவது ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்களின் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் இதனால் உங்கள் இறைவனின் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என நபி சொல்லு அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஆறு